ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல ஒரு சபையில் இருந்தேன் அந்த நேரம் பற்றி கூறி பின்பு தன் உரையின் கடைசியில் அதில் உள்ளவை எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்றதாகும் எந்த காதும் கேட்டிராது எந்த மனித இதயமும் சிந்தித்திராது என்று கூறினார்கள் பின்பு கீழ்காணும் வசனத்தை ஓதினார்கள் மேலும் அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் உயர்ந்து விடுகின்றன அச்சத்துடனும் ஆவலுடனும் தங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்கின்றார்கள் அவர்களுடைய செயல்களின் கூலியாக கண்களை குளிரச் செய்யும் எத்தகைய அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்கள் இரண்டு எட்டு இரண்டு ஐந்து